ஸ்ரீதிணாந்திரை பாத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது விபாச்சை அவத்தரவரி மக்கே நம பவித்தம் சரி பவித்தம் ஜீவன்தவித்தூயை துர்மோ நமோ நம நமஸ்யா விவேகனந்திஸ்வாயேத்தபாரிணே னந்தனந்த பிரம்ஜபாவயிரோவியம் ஸ்ீத்னந்த நமாந்தம் சகம் ஆனா பதபர்னஸ்யம் மேவ மாதா சிதாத்வமேவேவ்ச்ச சகாத்வமேவ்வம வித்யா திரவிணம் த்தமேவ் மேவ சர்வம் மமதேவதேவ கல்லாலின் புடயமர்ந்து நான்மறை ஆறு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவத் தொடக்கை வெல்வாம் ஓய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவினுடைய பெரும் கருணையினாலும் தொடர்ந்து மூன்று நாட்களாக நாம் அறத்தான் வருவதே இன்பம் என்கிற தலைப்பிலே இயன்றவரை பயனுள்ள கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இன்று தொடர்ந்து கருத்துக்களை சிந்திப்பதற்கு குருவர்களை நன்கு பிரார்த்தித்துக் கொண்டு தொடங்குகின்றேன் மனித பிறவி அறிவினால் சிறப்பு பெறுகிறது ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவினால் சிறப்பு பெறுகிறது அதனால் மனிதன் வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியவனாகிறான் அதற்கு திருக்குறள் போன்ற சாஸ்திரங்கள் குறிக்கோளை தெளிவாகவும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாகவும் கூறுகிறது எனவே அறிவுள்ள மனிதன் பகுத்தறிவை முறையாக பயன்படுத்த விரும்புகின்ற மனிதன் அறிவை வளர்க்கக்கூடிய அறிவின் பெருமையை உணர்த்தக்கூடிய அறிவை வளர்க்கக்கூடிய பிறருக்கு வழங்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய அறிவு நூல்களை நன்கு கற்க வேண்டும் அறிவு நூல்களை கற்றால்தான் அறிவின் பெருமை விளங்கும் அறிவு நூல்களை கற்றால் தான் அறிவு நாளொரு மேனியும் பொழுது வண்ணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கற்பதிலிருந்தும் கற்பிப்பதிலிருந்தும் ஒருபொழுதும் நழுவிவிடாதே என்றெல்லாம் வேதங்கள் சொல்லுகிறது எனவே அறிவின் பெருமையை உணர்வதற்கும் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கும் அறிவை பிறருக்கு நன்றாக வழங்குவதற்கும் அறிவு நூல்களை அறிவு நூல்களை நாள்தோறும் கற்பது மிக மிக அவசியமாகிறது பஞ்ச மகா யஞ்யம் என்று ஒன்று இருக்கிறது அது இடையிலே நான் விளக்குகிறேன் நாள்தோறும் நூல்களை ஓதுவதும் பொருள் உணர்வதும் முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சத்தில் ஒன்று அதுதான் நம்மை தவறு செய்யாமல் பாதுகாத்து கொண்டே இருக்கும் வழிபாடுகளும் வழிபாடுகள் போன்றவைகளெல்லாம் நமக்கு மறைமுகமாக ஆற்றலை கொடுக்கும் அதிருஷ்ட சக்தியின் மூலம் ஆற்றலை தரும் நூல்களை கற்பது திருஷ்டமாகவே பரம பிரயோஜனத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட சக்தியையும் கொடுக்கக்கூடிய சக்தி ஏராளமாக நூல்களை படிப்பதற்கும் இருக்கிறது இந்த அதிர்ஷ்டம் திருஷ்டம் என்பதை பற்றி பிறகு விளக்குகிறேன் ஆகவே இந்த சாஸ்திரங்களை பறிப்பது ஒரு அம்சம் ஆதிசங்கரர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் மனிதன் சாஸ்திரங்களை கற்க வேண்டும் அதில் சொல்லப்பட்டபடி தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் வேதோ நித்தியம் அதீயத்தாம் ததுதித்தம் கர்ம நூல்களை மனிதன் கற்க கடமைப்பட்டிருக்கிறான் அந்த அறிவுநூல்கள் கூறுகின்ற வன் வண்ணம் அறத்தை பின்பற்ற கடமைப்பட்டு இருக்கிறான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அற வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறோம் நம்மோடு மட்டும் முடிந்து விடுவதல்ல இந்த வாழ்க்கை பரம்பரை பரம்பரையாக இந்த அற வாழ்க்கை நமக்கு பெரியோர்களால் தரப்பட்டிருக்கிறது நாமும் அந்த அற வாழ்க்கையை வாழ்ந்து அறத்தால் வருவதே இன்பம் என்பதை நன்கு உணர்ந்து அறத்தால் வருவதே இன்பம் என்பதை வருகின்ற தலைமுறைகளுக்கும் உணர்த்த வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த அறத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த அறம் என்னவெல்லாம் நமக்கு தகுறுகிறது மற்றதெல்லாம் பணம் பதவி புகழ் இவைகளை குறிக்கோளாக கொள்பவர்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள் அவர்கள் புறத்திலே வெற்றி அடைந்தவர்கள் போல காணப்பட்டாலும் அகத்தளவிலே அவர்கள் நன்கு தோல்வி அடைந்தவர்களே ஆவார்கள் எவ்வளவு பெரிய குபேரனாக பொருளாதாரத்தில் இருந்தாலும் எத்தனை பதவி இருந்தாலும் அவன் வந்து அறத்தின் வழியிலே அதை பெறவில்லை என்றால் அது அமைதியை நிச்சயம் கொடுக்காது ஆகவே அறத்தான் வருவதே இன்பம் என்று பார்த்தோம் அறம் தனி மனிதனுக்கும் அமைதியை கொடுக்கிறது அது எப்படி அமைதியை கொடுக்கிறதுன்னா இந்த முறைகளின் மூலம் கொடுக்கிறது அதாவது அறம் மனதை அறம் மனதை வசப்படுத்துகிறது மனதை மனசு கையில் நாம் இருக்கக்கூடாது நம்முடைய கையில் மனம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் மனம் இருக்க வேண்டுமென்றால் அறத்தின் வழியில்தான் அதை கொண்டு வர முடியும் தர்ம அனுஷ்டானத்தின் மூலம்தான் அற வாழ்க்கையின் மூலம்தான் மனதை வசப்படுத்த முடியும் அற வாழ்க்கைக்கு நம்முடைய மனதை ஒப்படைத்து விட்டோமேயானால் மனம் அழகாக வசப்படும் மனதை வசப்படுத்துவதற்கு அற வாழ்க்கையை தவிர வேறு வழியே கிடையாது எளிமையான உபாயம் அருமையான உபாயம் நிச்சயமாக பயனை தரக்கூடிய நல்ல உபாயம் மனசை வசப்படுத்துறதுக்கு தர்ம அனுஷ்டானம் தர்ம அனுஷ்டானம் என்றால் அறத்தை பேணுதல் அறத்தை பின்பற்றுதல் நேற்றைக்கு ஒரு கருத்தை சொன்னேன் இது மீண்டும் விளக்க விரும்புகிறேன் அறம் நம்முடைய மனதிற்கு வலிமையை கொடுக்கிறது அதற்கு ஒரு உதாகரணம் இந்த சிறு குழந்தைகளிட்ட நீங்கள் ஏதாவது தவறு செய்யாத போது அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் அந்த தவறு செய்தியான்னு கேட்டால் உடனே கோவரும் நான் எங்கே செஞ்சேங்க அப்படி கேட்கும்போதே தெரிகிறது அது வந்து செய்யலைங்கிற தைரியம் அதுக்கு இருக்குது நான் தப்பு பண்ணலன்னா எனக்கு மனதுக்கு தைரியம் வருகிறது தப்பு பண்ணினால் நான் வந்து பயப்படுறேன் இல்லையா ஒரு மனசுக்கு தன்னஞ்சறிவது பொய்ய இருக்கு அது இயற்கையிலே பக கடவுள் அப்படி வச்சிருக்காரு அது என்னதான் கல்லூரி மங்கனாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிடுவோம் ஆகையினால இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற போது தப்பு பண்ணின குழந்தையை பாருங்கள் நீ இப்படி பண்ணினியாமே அப்படின்னா உனக்கு யார் சொன்னான் நான் பண்ணினா இல்லைன்னு உனக்கு யார் சொன்னாங்கிறத பற்றி இல்லை எனக்கு யார் சொன்னாங்கிறத பற்றி இல்லை நீ பண்ணினியா இல்லையா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சு போயிடும் இதுலேருந்து என்ன தெரிகிறது குழந்தை மனசை வச்சு பாருங்க நமக்கும் பாருங்க தப்பு பண்ணினா குற்றம் உள்ள நெஞ்சு அப்படி ஒரு பழமொழியே இருக்கு அதனால தர்மங்கிறது தர்மத்தை கடைப்பிடிச்சா பலம் கூடிடும் நான் வந்து இறைவனுடைய குழந்தை திருக்குறளுடைய திருவள்ளுவருடைய குழந்தை நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன் பா எனக்கு என்ன குறைவு எனக்கு ஒண்ணு கவலையே கிடையாது நான் இடும்பைக்கே இடும்பை படுக்கக்கூடிய சக்தியை எனக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் அப்படி தர்மத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தனின் ஊங்கில்லை கேடு நேற்றுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம் கடைசியாக ஒரு கருத்து சொன்னேன் நல்லது செஞ்சா உடனே பலன் கிடைக்காது நம்ம பேங்க்கில் நிறைய பணத்தை போட்டு போட்டு வச்சுக்கிறோம் பிற்காலத்தில் உதவும் சொல்லி ஆனால் நீங்கள் நல்ல காரியம் புண்ணியமெல்லாம் பண்ணலைன்னா அந்த பணமே உதவாது எவ்வளவுதான் கோட்டி கோடி ரூபாயாக போட்டு வச்சுருந்தா கூட அது வந்து கடைசி நேரத்தில் இன்ட்ரெஸ்டெல்லாம் குறைஞ்சி போய் கடைசியில் நீங்கள் பேங்க்கில் வச்சுக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடும் அப்படிலாம் ஆகிடும் இல்லை அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது எப்படியோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சாலும் குறைச்சாங்க நாட்டோட கடன் நிறைய அடைஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியுமாது தெரியாது பரவாயில்ல இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதே தவிர நாட்டை பொறுத்த வரைக்கும் கடங்காரத்தன்மையிலேருந்து வெளியிடுச்சு அது ஒரு பக்கம் விசேஷமான விஷயம் அது இருக்கட்டும் ஆக வந்து நம்ம சேர்க்கறதுல ரொம்ப குறியாக இருக்கும் நம்ம நிறைய பேர் வந்து பிற்காலத்தில் நமக்கு உதவும் உதவும் ரொம்ப நல்லது அப்படி பண்ணுங்க அதெல்லாம் நிறுத்த செய்யுங்க பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் போகாது புண்ணியத்தையும் நிறைய சம்பாதிக்கணும் புண்ணியத்தையும் ஈக்குவலாக சம்பாதிச்சுக்கிட்டே போகணும் படிப்பு புண்ணியம் பணம் மூணும் சேர்ந்தே சம்பாதிக்கும் தப்பே இல்லை பணத்தையும் சரி படிப்பையும் சரி புண்ணியத்தையும் சரி சம்பாதிக்கும் சொல்லப்போனால் படிப்பு புண்ணியம் நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சால் பணம் தானாக சேர்ந்துட்டு தான் இருக்கும் நம்மளை விட்டு பணம் போக முடியாது லட்சுமி தேவி நம்மிடத்துல தான் நித்திய வாசம் செய்வாள் நம்ம நினைக்கிற மாதிரி குபேரனா இருக்க முடியுமோ முடியாதோ இல்லையோ வாழ்க்கைக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுப்பாள் தனம் தரும் நிச்சயமாக கிடைக்கும் அல்ல புண்ணியம் பண்றது ரொம்ப முக்கியம் நல்லது செஞ்சா உடனே பலன் கிடைச்சிடாது தப்பு பண்ணினாலும் உடனே தண்டனை கிடையாது நேற்றைக்கு முடிக்கிற போது இந்த கருத்தை சொன்னேன் தவறு செய்தாலும் உடனே தண்டனை கிடைக்காது அதனால்தான் மனிதன் வந்து தவறு செஞ்சுக்கிட்டே போகிறான் நல்லது செஞ்சாலும் உடனே பலன் வராது பின்னால் தான் கிடைக்கும் அதில் அதுக்கு பொறுமை நிறைய வேணும் சில பேர் இன்றைக்கே நல்லதை செஞ்சுவிட்டு நான் நல்லது செஞ்சேனே இன்றைக்கே சாயங்காலம் பலன் வரலேன்னா நீ இத்தனை வருஷமாக பண்ண அக்கிரமத்துக்கு உடனே வந்துருமாப்பா இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக வந்து மோசமான உணவெல்லாம் சாப்பிட்டு கண்டபடி சுற்றிப்பட்டு திடீர்னு நான் வந்து நான் ரூ நான் வந்து வாக்கிங் எல்லாம் ஒழுங்காக போகிறேன் சாப்பாடுலாம் ஒழுங்காக்கிட்டேன் அப்படின்னா இத்தனை நாளாக பண்ணதெல்லாம் சும்மா விடுமா என்ன அது அதோட வேலையை செய்யறது இல்லை இந்த உதாரணம் புரிகிறது அல்லவா அதே மாதிரி தான் எத்தனையோ பிறவியில் இந்த பிறவியை விடுங்க எத்தனை பிறவியில் பண்ணோமோ தெரியாது அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ துன்பத்தை கொடுக்கறதுனா இதுலேருந்தே புரிஞ்சிக்க சாதாரண ஒரு நம்ம நம்ம கருத்துக்களில் பெரியவங்க சொன்ன வார்த்தையில் பரிபூர்ணமாக பொய்ங்கிற எண்ணம் இல்லாதவனுக்கு அதுல சந்தேகமே இல்லாதவனுக்கு இதுல சந்தே விஷயம் கரு கஷ்டமே வேண்டாம் இப்ப நாம் படுற கஷ்டத்துக்கு காரணம் என்ன நாம் முன்னாடி பண்ண பாவம் அப்பன்னா நான் பின்னால சுகமா இருக்கணும்னா நான் இப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்களா இதுக்கு என்ன பெருசா படிக்கணுமா என்ன காமன் சென்ஸே போறோம் ஆனா அது இருந்தாலும் வராது அதுவே நிறைய பேருக்கு தகரா அப்படி இருக்கும்போது எங்கே கேட்டாலும் என்னென்ன ஐக்யூ ப்ராப்ளம்ங்கிறான் என்னென்னு பொது பொதுவான விஷயமே புரிய மாட்டேங்க அப்போது பின்னால் நான் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இப்போ நான் நல்லது பண்ணணும் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு எந்த ரீதியில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை இப்போ நான் சம்பாதிக்க வேண்டியது என்னென்னா நிறைய புண்ணியத்தை தான் சம்பாதிக்கணும் நிறைய புண்ணியத்தை தான் நான் சம்பாதிக்கணும் அந்த புண்ணியத்தை இப்போ சம்பாதிச்சேன்னா நிறைய சேர்த்து வச்சேன்னு சொன்னால் பணம் உதவுதோ இல்லையோ நிச்சயமாக புண்ணியம் உதவும் தர்மம் தலை காக்கும் அப்படின்னாங்க தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க இந்த பழமொழிலாம் நினச்சி பாருங்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அது வேறு சேர்த்து தர்மம் வந்து நம்மை காப்பாற்றும் ஒன்றும் வீண் போகவே போகாது ஒரு நாளும் இது வீண் போகாது அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வந்து வீண்கிறதுக்கு மோகம்னு பேர் வீண் போகாதுக்கு பேர் என்ன தெரியுமா அமோகம்னு பேர் தமிழில் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது வேற ஏதோ பாஷையில் பேசின்னு இருக்கோம் சொல்கிறோம் அமோகம்ங்கிற சொல்லுக்கு பொருள் வீண் போகாதுன்னு அர்த்தம் கிருஷ்ணர் கீதையில் மோகம் பார்த்தசீவத்திங்கிறார் அப்போ மோகம்னு சொன்னால் வீண் அர்த்தம் வர்த்தம்னு அர்த்தம் வீணாக போகிறது ஆனால் ஒரு நாளும் புண்ணியம் வீணாக போகாது பாபமும் வீணாக போகாது ஏன் வச்சு சேம் டைம் அதையும் சொல்லுவோம் புண்ணியம் வீணாக போகாது பாபமும் வீணாக போகாது புண்ணியத்துக்குள்ள பலனும் சரி பாபத்துக்குள்ள பலனும் சரி இதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன் பெரியவங்க சொன்னாங்க நிறைய பேருக்கு புண்ணியத்தோட பலனில் தான்ப்பா ஆசை ஆனால் புண்ணியத்தில் ப புண்ணம் பண்ணுறதுக்கு எவனுக்கும் ஆசை இல்லை புண்ணியம் தர்மம் அறம் ஒரு பொருட்கள் விட்டு எந்த என்னமோ மாற்றி மாற்றி பேசணும் நினைக்காய் அறம் என்று சொன்னாலும் புண்ணியம் என்று சொன்னாலும் அப்புறம் அடுத்தது என்ன தர்மம் என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் பெரியவர்கள் சொன்னார்கள் புண்ணியத்தின் பலனைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் இல்லை புண்ணியத்தோட பலன் இன்பம் புண்ணியத்தின் பயனாகிய இன்பத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் இன்பத்துக்கு காரணமான புண்ணியத்தை செய்வதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை பாபத்தின் பயனாகிய துன்பத்தை யாரும் விரும்புவதில்லை ஆனால் துன்பத்துக்கு காரணமாகிய பாபத்தை திட்டம் செய்கிறார்கள் அழகாக சொல்லி வச்சுட்டாங்க அந்த காலத்திலேயே புண்ணிய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி ந பாபலம் பாப்பர்வந்தி எத்தனை தகா எத்தனை தகான்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்துகிட்டு பாவம் பண்ணுறான் பிளான் பண்ணி பாவம் செய்கிறான் ஒசாமா பில்லேடன் பதினைந்து பெரிய கப்பல்களில் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுகளோடு அமெரிக்காவை நோக்கி செல்லுகிறான் எப்படி இருக்கும் நான் ஒரு பத்திரிகையில் அது படித்தேன் அதை கேட்டு அமெரிக்காவுக்கு வயிற்றோட்டம் பிடித்திருக்கிறதுன்னு எழுதியிருக்கான் அதனால் அப்போ வந்து எல்லாம் பயந்துடாங்க என்ன பண்ண போகிறது அவங்கவுங்க பண்ணது அவங்க விதை வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அது அர்த்தம் ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமாக இருந்தாலும் கூட இப்போ இந்த அர்த்தம் என்ன எதுக்காக சொல்றோம் நல்லது பண்ணினா உடனே பலன் வராது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக நல்லதை பண்ணிகிட்டே இருக்கணும் திடீர்னு அதனுடைய பிரயோஜனம் வர ஆரம்பிக்கிற போது பார்த்தா அப்போ தான் சொல்லுவோம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குருஹு அஹோ ஜானம் அஹோ ஜானம் அஹோ சுகம் அஹோ சுகம் அப்போதான் தெரியும் அந்த வந்து நமக்கு புண்ணியத்தோட பலனை நாம் அனுபவிக்கிற போதுதான் ஆகா என்ன புண்ணியம் செய்தோமோ தெரி அப்படின்னு தோணும் அந்த பலன் வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது அதோட மகிமை அதனால என்னைக்கோ வந்தாலும் சரி இன்னைக்கே ஆரம்பிப்பான் ஆக சிறப்பு ஈனும் செல்வம் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு உயிர்க்கு தர்மத்தை காட்டிலும் புண்ணியத்தை காட்டிலும் அறத்தை காட்டிலும் சிறந்தது என்ன இருக்கிறது அப்பா ஒன்றுமில்லை சிறப்பு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய படைத்தது அறம் அடுத்தபடியாக உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது அறம் அப்படின்னு சொல்லி அறத்தின் பயனை சொன்னார் அறம் இம்மை பயனையும் மறுமை பயனையும் அம்மை பயனையும் நாங்கள் தமிழில் வந்து இப்படி இருக்கு இம்மை மறுமை அம்மை இம்மைன்னா எதிரியுமோ இகலோக பலம் நமக்கு வந்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்க பாய் தலைவலிச்சா மாத்திரை எல்லாம் கிடைக்கும் அது தலைவரிச்சா மாத்திரைன்னா வேற எதுக்காக கிடைக்காதுன்னு கேட்டுறாங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் ஆக இம்மை பலன் இம்மை பயன் அப்புறம் மறுமை பயிர் மறுமைனால் சொர்க்கலோகம் அங்கே போய் அந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்கிறது அம்மின்னு சொன்னால் முக்தி மோக்ஷத்துக்கு பேர் அம்மையின்னு பேர் அம்மைனா அம்மானு அர்த்தம் இல்லை அம்மைனா இந்த இடத்துல வந்து மோட்சம்னு பேர் அம்மையை பூஜை பண்ணால் அம்மை கிடைக்கும் அப்படி சொல்லிடலாம் நல்லாவே இருக்கும் அம்மையை பூஜை பண்ணினா அம்மை கிடைக்கும் அம்மினா ஒரு அம்மைங்கிறது என்ன அம்மா இன்னொரு அம்மைங்கிறது என்னது மோக்ஷம் ஆக அறம் எல்லாம் கொடுக்கும் வள்ளுவர் திரும்ப வற்புறுத்துறார் எச்சரிக்கை பண்றார் அடுத்த குரல் முதல் குரல்ல அறம் வந்து அறம் வலியுறுத்தல படிக்கிறோம் முதல் குரல் சொன்னார் அறம் வந்து என்ன பண்ணும்னா அது பாசிட்டிவா சொன்னார் அறம் வந்து அறத்தை காட்டிலும் உயர்ந்து என்னப்பா இருக்கிறது அறம் சிறப்ப கொடுக்கும் செல்வமும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அடுத்த அடுத்த வழியில சொன்னார் ஜாகிரத தப்பு பண்ணின அனுபவிப்படின்னு எச்சரிக்கை பண்றார் வள்ளுவர் அவருக்கு அந்த உரிமை இருக்கு அறத்தின் உண்டு அத்தனை அறத்தை காட்டிலும் மனிதனுக்கு நன்மையை தருவது ஒன்றுமில்லை பாபத்தை காட்டிலும் கெடுதலை உண்டு பண்ணுவது எதுவும் கிடையாது அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்போ புண்ணியத்தை மறந்தா புண்ணியத்தை மறந்தால் கெடுதல் வரும் புண்ணியத்தை செஞ்சால் நன்மை ஏற்படும் சொன்னார் ரெண்டாவது குரல் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் மேலும் சில விஷயங்களை எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த குரலையும் சொல்லி சொல்லிவிட்டே சொல்லுகிறேன் அறத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் என்னெல்லாம் எனக்கு நன்றாக தோன்றுகிறதோ அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் முதல் குரலில் அறத்தினுடைய பயன் சொல்லப்பட்டது அறத்தினுடைய சிறப்பு விளக்கப்பட்டது இரண்டாவது குரலில் அறத்தின் அவசியம் நன்கு வற்புறுத்தப்பட்டது அறத்தை பின்பற்றவில்லை என்றால் வரும் கெடுதலானது எச்சரிக்கப்பட்டது மூன்றாவது குரலிலே ஒல்லும் வகையான் ஒல்லும் வகையானா இயன்ற வரையிலும் முடிந்த வரையிலும் நீ அதுக்காக முயற்சி பண்ணணும்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு புண்ணியம் செஞ்சேன்னு கணக்கு போட்டுப்பார் விடாம புண்ணியம் செய்ல்லும் வகையான் இயன்ற வரையிலும் அறவினை புண்ணிய செயல்களை ஓவாதே ஓயாமல் செல்லும் வாயெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய் மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது ஏனையேன ஷரீரேன எத்யற்கர்ம கரோத்தியா தேனத்தேன சரீரேன தத்தத் ஃபலம் அஷ்ணுதே எந்தெந்த உறுப்புகளால் நீ என்னென்ன செயல்களை செய்கிறாயோ அந்தந்த உறுப்புகளால் அதனுடைய பயனை அனுபவிக்கிறாய் அப்படி ஒரு கருத்து இருக்கு ஏனையேன ஷரீரேன எத்யற்கர்ம கரோத்தியஹா தேனத்தேன ஷரீரேன தத்தத் பலம் அஷ்ணுதே அந்தனுடைய பலனை நீ அனுபவிக்கிறாய் செல்லும் வாயெல்லாம் சொன்னா எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கருவி எந்த கருவியிலல்லாம் செய்யும் மனதால் செய்யறது வாக்கால செய்யறது உடம்பால செய்யறது அதனாலதான் கடவுள் வழிபாட்டில் இந்த மூணுக்கும் இடம் வச்சிருக்கோம் மனதில் கடவுளை நினைக்கணும் வாய் கடவுளை புகழ்ந்து பாடணும் கைகள்லாம் கடவுளை கூப்பி தொழணும் வள்ளுவரா கடவுள் வாழ்த்த சொன்னார் மனதனால வழிபடுறதுக்காக மலர்மிசை ஏகினான்னு தியானம் பண்ண சொன்னார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு கடவுளு சொன்னார் எண்குணத்தான் தாளை வணங்கா தலை கோழில் பொறியில் குணமில்லவேன்னு சொன்னார் நான் மாத்தி படிப்பேன் கோழில் பொறியில் குணமிழவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை எண்ணுதற்கரிய குணங்களை உடைய இறைவனுடைய இருளியவனை போற்றி வணங்காத தலை கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு எல்லாம் யூஸ்லெஸ் பயனில வேண்ட ஆக மனம் வாக்கு காயம் எத்தனையும் மூனையும் அற வழியில பின்ப பயன்படுத்தணுங்கிறத முதல் குரலே சொல்லியிருக்கேன் அறங்களிலெல்லாம் தலையாய அறம் ஆண்டவனை போற்றி வழிபடுவது எத்தனையோ சொல்லலாம் ஆண்டவனை போற்றி வழிபட்டு கொண்டு கடைபிடிக்கின்ற அறந்தான் உயிரு உயிருள்ள அறமாக இருக்கும் அதனால தான் சுவாமி விவேகானந்தர் ஆன்மீகம் இணைந்த சமுதாய சேவைன்னு சொன்னார் ஆன்மீகம் இணையாத சமுதாய சேவையில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் ஆன்மீகம் இணைந்த சமுதாய சேவையிலே சிக்கல்கள் உருவாகும் பொழுது ஆன்மீகம் இல்லை இணையாத சேவையில் எவ்வளவு சிக்கல்கள் வரும் என்று சொல்லவே வேண்டாம் அதுலேயே வந்து நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படும் அப்படி இருக்கும்போது ஆன்மீகம் இணையாத சேவையில் என்ன பண்ண அதுக்காக எதுக்காக சொல்றேன் அறங்களிலெல்லாம் இடையில நான் இந்த கருத்தை சொல்றேன் அறங்களிலெல்லாம் தலையாய அறம் ஆண்டவனை மனதாலும் வாக்காலும் உடலாலும் போற்றி துதித்து வணங்குவதாகும் இல்ல யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் ஆவிற்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானேன்னார் திருமூலர் இது முதல்ல என்ன போட்டார் பாருங்க இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னார் எல்லாரும் பண்ண வேண்டியது என்ன காலையிலே கொஞ்சமாக ஒரு புஷ்பத்தை எடுத்து ஒரு இலையவாது எடுத்து கடவுள்கிட்ட போடு பக்தியோடு குடு பத்திரம் புஷ்பம் பலம் தோஜம் யோமே பக்தியா பிரயச்சதி யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை நினைக்கிற சமூகம் நம்முடைய சமூகம் எனவே கையில் புல்லு கொடுங்குற பசுமாட்டுக்கு ஒரு புல்லு கட்டு கொடு ஆவிற்கு ஒரு வாயுறை உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிட்ற போது ஒரு கைப்பிடி சாப்பாடுன்னொருத்தருக்குடு அது உள்ள முடியலைன்னா நல்ல வார்த்தையாவது பேசும் வார்த்தையாவது பேசலைன்னா அட்லீஸ்ட் சிரிக்கவாவது செய் இது நான் சேர்த்துருக்கேன் இப்படி பார்த்தோன்னே முன்னாள் இந்த பார்த்தேன் இந்த ஆஸ்திரேலியா பீப்புள் எல்லாம் ரொம்ப நைஸ் பீல் காலமிரை ஒன்றும் முன்ன நமக்கு தெரியாது அவங்களெல்லாம் இப்படி தெருவில் போயிட்டு இருந்தோன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ ஐ லவ் திஸ் கண்ட்ரி நீ இந்த நாட்டை ரசிக்கிறையா அன்பு செலுத்துறையா பிடிச்சிருக்கா வெரி நைஸ் டு மீட் யூ இப்படிலாம் சொல்கிறாங்க காலம்பரை பார்க்குற போது ரொம்ப அழகாக பேசுகிறாங்க தெருவில் போனால் நானே ஒரு பத்து பேர் என்ன பார்த்து ஹலோ நைஸ் பாய் பாய் இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம முன்ன பின்ன தெரியாது நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் என்னது புதுசாக ஒன்றுமே தெரியாத ஆள்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுகிறது பைத்தியம் போங்க வந்து காலம்புரை நம்ம பாட்டுக்கு சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கோம் ரோட்டில் ரொம்ப அழகாக இருக்கு ஒரு பூச்செடியில் பூக்கெலாம் தண்ணி விட்டு ஒரு அம்மா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இது வந்து என்னென்னா யாரோ நம்ம யாரோ அவங்க யாரும் நமக்கு பின்ன பின்ன தெரியாது அதெல்லாம் அவங்க அது கல்ச்சரில் கல்டிவேட் பண்ணுறாங்க அவங்க பண்பாட்டில் அதை வளர்க்குறாங்க அவங்க நம்ம ஊருக்கு இங்கே வந்து யாரையா பார்த்து சிரித்தா திரும்பிடுவான் ஏன்னா என்ன தெரியும் யாராவது ஒருத்தர் அறிமுகம் முன்பின் அறிமுகமும் இல்லாத ஆள் எனக்கு நம்மளை பார்த்து சிரிக்கணும் அப்படி நமக்கு தோணும் அதில் இதுக்கே சொல்ல இது அறம் அதுவும் ஒரு அறம் சிங்கப்பூர்லாம் எழுதி போட்டுருக்காங்க ரயில்லாம் தயவு செய்து சிரிக்க பழங்குங்கள் ஏன்னா அப்படியே வேலை பார்த்து பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஆகி அப்படியே இருக்கும் உள்ளே இறுகி போச்சு மூஞ்சி இறுகி போச்சு அதனால சிரிக்க கூட முடியலன்னா என்ன பண்றது அக்கா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு சாமியார் சிரிக்க சொன்னார்னா அது அதான் நீ வந்து எப்பவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும் சீரியஸாகவும் இருக்கணும் அண்ட் சீரியஸ் சொல்லுவாங்க ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும் அதே சமயம்ஸாகவும் இருக்கணும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அதான் எதுக்கு சொல்றோம் அந்த அறம்ங்கிறது தலையாய அறம் ஆண்டவனை போற்றி வழிபடுவதுன்னு சொல்ல வந்த செல்லும் வாயெல்லாம் செல்லும் வாயெல்லாம்னா என்ன அர்த்தம் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் எல்லா கருவிகளாலும் திருக்கரணங்களாலும் அப்புறம் பணத்தாலையும் உனக்கு என்னெல்லாம் ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியும்னா ஆற்றல் ஒன்று இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட படிப்பை கொடுத்து புண்ணியம் பண்ணு பணம் இருந்தால் பணத்தை கொடுத்து புண்ணியம் பண்ணு இல்ல உனக்கு உடல் உழைப்பை தான் கொடுக்க முடியுமா அதை கொடுத்து புண்ணியம் பண்ணு பாரதியார் சொன்னார் நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவும் அற்றவர் வாய் சொல் அருள் ஆண்மையாளர் உழைப்பினை நல்குவீர் எப்படி ஆயினும் இத்தேவையை வணங்குவோம் அவருக்கு முடிஞ்சது மாதிரி தெரியல ரொம்ப ஆசா இருக்கு வீதிகள் தோறும் இரண்டொரு பள்ளி ஊர்களெங்கும் பள்ளி அவர் சரஸ்வதி பூஜை அது அப்படி சொல்ற சும்மா பூ புஸ்தத்தை எல்லாம் வரிச்சு சந்தனத்தை எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க அதை ஒத்துக்கிறேன் வேண்டான்னு சொல்லல ஆனா அது மாத்திரம் இல்ல இதுதான் உண்மையான பூஜைன்னு சொன்ன எதுக்கு இது சொல்றோம்னா எப்படியாவது புண்ணியம் பண்ணப்பா புண்ணியம் புண்ணியம்னு அதை நினைச்சு கொண்டே இருக்கு சில பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க புண்ணிய கோட்டி ஆனா அதுல இருக்கிற காலத்தான் எடுக்கணும் மாறிடுதான் புண்ணிய கோ கோட்டினுமோ புண்ணியின் அவ்ள புண்ணது பகலும் புண்ணிய நினைக்கிறது ஆய் செல்லும் வாயெல்லாம் செயல் இயன்ற வரையிலும் விடாம பண்ணுப்பாங்கிறார் இந்த குரல் என்ன சொல்லுகிறது அறத்தை ஆற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி பேசுகிறது இந்த குரல் முதல் குரல் ரெண்டாவது குரல் இருக்க கருத்தை நீங்க கொஞ்சம் நல்ல நுணுக்கமா பார்த்தா புரியும் அறத்தின் பயன் கூறப்பட்டது அறத்தின் அவசியம் அறத்தின் அவசியம் கூறி அத அதர்மத்தை கடைபிடித்தால் கெடுதல் வரும் என்று எச்சரிக்கப்பட்டது மூன்றாவதாக அறத்தை எவ்வாறு செய்யலாம் இயன்றவரையும் செய் முடிஞ்ச வரைக்கும் செய் அப்படி அதை மாத்தி படிக்கணும் எவ்வளவு முடியுமோ அப்படி செய்யணும் அர்த்தம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க அப்படின்னா என்ன அப்படியா பண்ணிடலாமே ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் பண்ணால் போகணும்னா அப்படி இல்லை முடிஞ்ச வரையிலும் செய் ஒல்லும் வகையான்கிறத நீங்கள் அழுத்தமாக பார்த்துக்கணும் இயன்ற வரையிலும்னா என்ன அர்த்தம் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணும் அது என்ன அறவினை ஓவாத ஏதாவது நடையில் இடையில் நிறுத்திக்கலாமான்னு நிறுத்தாத தெரியாது அதில் ஓவாது நடுவில் விட்டுடாது அது விட்டுடும் நடுவில் நடுவில் நமக்கு விட்டுடும் அதை விட கூடாது ஓயாதே செய்யணும் அதுக்கு வந்து நீண்ட காலம் இடைவிடாமல் செய்ய வேண்டும் சது தீர்க்கால நைரந்தரிய அபியாச சத்காரா சேவிதோ திருடபூமிஹி பதஞ்சலி யோகசூத்திரம் அது நீண்ட காலம் இடைவிடாமல் ஆழமாக செய்யப்படுமானால் அது உறுதி பெறும் இப்போ சர்க்கஸில் வந்து நமக்கு பயிற்சி பண்ணி அந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுறாங்க பார்க்குறோம் நாம் அது ஒரு நாள்லையா வருது எத்தனை நாள் அபியாசம் பண்ணி அந்த உடலை வளைக்கிறாங்க அவங்க இந்த உடம்பை வளைக்கிறதுக்கே இவ்வளவு பயிற்சி பண்ண வேண்டியிருக்கே இந்த மனசை வள வளைக்கிறதுக்கு எவ்வளவு பயிற்சி பண்ணணும் இதுவாவது ஸ்தூலம் இதை எதாவது ஹட்ட யோகம் பண்ணி சரி பண்ணி விடலாம் அது என்னத்தை பண்ணுறது அதை பிடுங்கி வெளியில் எடுத்து கொஞ்சம் வெயிர் போட்டு தேய்ச்சு மனசு வாயை திறந்து துப்பி வை அப்படின்னு சொல்லி அதுக்கு எதாவது சோப்பு சூப்பு போட்டு தேய்ச்சா உள்ளே போட முடியும் இல்லை இல்லை உள்ளே வாயில் பிணாயில் விட்டு உள்ள கழுவுவாக முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஒரே வழி என்ன வழி நிறைய பண்ணுறது தான் இன்னியத்தை பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்கிறேன் இன்னைக்கு நேற்றைக்கு சொன்னேன் அறம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படுவதற்கு பெயர்தான் அறம் நமக்கு பிறர் எந்த துன்பத்தை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதே துன்பத்தை பிறருக்கும் நாம் செய்யக்கூடாது அதுதான் அறம் என்றெல்லாம் பார்த்தோம் அப்புறம் சொன்ன காலையிலிருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அப்படியே சாக போற வரைக்கும் திட்டமிட்ட சீரான வாழ்க்கை முறைக்கு பெயர்தான் அறம் திட்டமிட்ட சீரான வாழ்க்கை முறைக்கு பெயர்தான் அறம் நம்முடைய முன்னோர்கள் அது நன்றாகவே வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அதெல்லாம் எனக்கு சம்ஸ்கிருத்தில்தான் தெரியும் தமிழ் அது மொழிபெயர்க்கிறது கடினம் இல்லை அது அது நடக்கும் காலையில் படுக்கையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் இந்த வேதனெரி பத்திரிக்கை அதை போட்டுவிட்டாங்க சீக்கிரம் போட்டுட்டாங்க அதில் இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அந்த காலையிலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் ஆரம்னு சொல்லி அதில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து திருப்பராயத்துறை நம்முடைய ஸ்தாபனங்கள்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த டிசிப்ளின்லாம் வச்சுருக்கு ஆனால் அதுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லலை ஆனாலும் நிறைய நிறம் நியம் அது வந்து சாஸ்திரத்தில் வந்து ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் அது கொடுத்துருக்காங்க காலையில் எழுந்திருக்கிறோம் எழுந்ததுன்னு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் அறத்தை பற்றிய விளக்கங்கள் தான் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் எழுந்த உடனே பகவான் இன்னைக்கு மறுபடியும் நமக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கார் இன்றைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார் அதை நினைக்கிறேன் அந்த நன்றி உணர்ச்சியோடு ஸ்ரீகுரு விஷ்ணு நமஸ்கிருத்திய மாதரம் பிதரம் ததா என்று கௌதம தர்ம சூத்திரம் காலையில எழுந்தவுடனே என்ன பண்ணணும் சொல்லுகிறது சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நேரம் ஈஸ்வர சிந்தன காலஹா பிராம முகூர்த்த இறைவனை சிந்திக்க வேண்டிய காலம் ஏன்னா இந்த உடல் இறைவன் வந்து தந்தை தாயை தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனி தலைமை தெய்வம் இப்படிலாம் பாடி நாங்கள் பெரியவங்க உலகத்துக்கே தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நினச்சி காலையில் எழுந்துக்கிறோம் இதுக்கு எவ்வளோ வேணாலும் விளக்கம் சொல்லலாம் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோன்னா முதல்ல கண்களை மூடி அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் ஸ்லோகம் இருக்குது மாதா பிதாம் பபுஷோ ஜனகாபியாம் முதான்வகம் நமஸ்கரோமே விஜான ஜனகாபியாம் சிவாப்தயே இந்த உடலை படைத்து இந்த உடலிலே அறிவோடு கூடிய வாழ்க்கையையும் கற்றுக் கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் இந்த உடலையும் படைத்து இந்த உடலிலே அறிவோடு கூடிய வாழ்க்கை முறையையும் கற்றுக்கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் அதிகாலையில் முதல்ல பண்ணுறோம் அதுக்கப்புறம் கடவுளுக்கு குருவுக்கு நமஸ்காரம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா சொல்லி குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்புறம் அடுத்தபடி யாருக்கு பண்ணுறோம்னா விஷ்ணுவுக்கு நமஸ்காரம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்கவுங்க பக்தர்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாங்கள்லாம் வேறு விதமாக இதெல்லாம் பண்ணிடுவோம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நீங்கள் தமிழில் ஏதாவது பாடல்கள்லாம் பாடலாம் ஆஹ் காலையில வந்து அந்த இதெல்லாம் சிம்பிள் ஸ்லோகங்கள் எளிமையான ஸ்லோகங்கள் இதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கைகளை எல்லாம் தேய்ச்சு கண்களால இப்படி கையை பார்க்குறோம் இந்த கை கராக்ரே வசத்தே லக்ஷ்மி கராக்ரே வசத்தே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாத்தே கரதர்சனம் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கையினுடைய நுனியில வந்து லக்ஷ்மி இருக்கா கையினுடைய மத்தியில சரஸ்வதி இருக்கிறார் கரையினுடைய அடிப்பாகத்துல பார்வதி தேவி இருக்கிறா ஆகையினால காலையில் நான் வந்து கையை பார்க்கிறேன் இதனுடைய வாஸ்தவமான பொருள் என்ன தெரியுமா உடலில் ஆற்றலை வளர்ப்பதும் கல்வி அறிவை வளர்ப்பதும் செல்வத்தை பெறுவதும் உன் கையில் இருக்கிறது உன்னுடைய முயற்சியில் இருக்கிறது உன் கையில் லக்ஷ்மி வசிக்கிறாள் உன் கையில் சரஸ்வதி வசிக்கிறாள் உன் கையில் பார்வதி தேவி வசிக்கிறாள் ஆக கல்வி செல்வம் வீரம் இவைகளை வளர்ப்பது உன்னுடைய முயற்சிகள் இருக்கிறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்து மதம் வந்து இந்த கர்ம வினை கொண்டு தப்பா புரிஞ்சு தப்பா பத்திரிகையில் எழுதுறாங்க அதை சரியா எழுதுறதுக்கு எழுதி போட்டவன அது போடுறது இல்லை எப்படி அதெல்லாம் வந்து தவறான கருத்துக்களை பரப்புறாங்க வந்து இந்த நம்ம நாடு கெட்டதுக்கு காரணமே இப்படி தான் தப்பான கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி வினைப்பயன் கொள்கைனால்தான் நாடு கெட்டுதுன்னா வினைப்பயின் கொள்கைனால்தான் ஜாக்கிரதையாக இருக்காங்க இல்லாட்டி அன்னைக்கு பூகம்பத்தில் புஜ்ஜில் இருந்த பூகம்பத்துக்கு இதே இது வெளிநாடாக இருந்தால் கவர்மெண்ட் ஆடி போயிடும் வினைப்பயனை ஏற்றுக்கொண்டதுனால தான் குஜராத்தில் அவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தபோது மக்கள் பொறுமை காத்தார்கள் இதே இது வெளிநாட்டில் நடந்திருந்தால் அரசாங்கமெல்லாம் நிற்காது அதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ண மட்டம் பத்து கோடி ரூபாய் செலவில் பெரிய ரெனவேஷன் ஒர்க்கெல்லாம் நடத்தி கொண்டிருக்கு அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது மற்ற மதத்தினர் பண்ணுற பிரச்சாரத்தை போல ஹிந்து மத மக்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க பிரச்சாரம் பண்ணுறதில்ல காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம மதத்தில் நம்ம செஞ்ச புண்ணியத்தை வெளியில் சொன்னால் அந்த புண்ணியத்தோட பலன் போயிடும் அதுவே நமக்கு ஒரு எண்ணம் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு வச்சிருக்கோம் ரிஷிகேஷில் சுவாமி சிவானந்தர் வந்து அந்த வசிஷ்ட குஹாக்கிட்ட எத்தனையோ தொழுநோயாளிகளுக்காக வை அறநூறு தொழுநோயாளிகளுக்காக கட்டடம் கட்டணமாக கட்டி போட்டு பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகளை வச்சு பார்த்துட்டு வச்சிருக்கார் ஆனால் அவருடைய அவருடைய அவர் அப்படி பண்ண சேவை மக்களுக்கே தெரியாது ஆனால் மதர் தரசாவோட விளம்பரம் அவருக்கு அதெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது ஏன்னா நம்ம சொல்றது இல்லை இதெல்லாம் போய் சமுதாயத்தில் சொன்னோம் அது நமக்கு வந்து நாமளே தற்பெரும்பு மாதிரி ஆகிடும் விளம்பரம் தேடிக்கிற மாதிரி ஆயிடும் நினைச்சு நினைச்சி நம்மளே நம்ம வெளியில் காட்டிக்காதனால இதெல்லாம் வளர்ந்து போச்சு அப்போ நம்ம அதை போய்டான்னு சொல்லு எப்போ அதை சொல்றியோ இதையும் சொல் இவ்வளவு சர்வீஸ் நடக்கிறது சோசியல் சர்வீஸ் நடக்கிறது உண்மையான மனசு என்னது என்ன கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் சீர்கோல் போல் நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி நம்முடையதாவது தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வளர்க்கின்ற கருத்துக்கள் தான் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் ஏராளமாக புதைந்து கிடக்கிறது கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே உன்னை நீ தான் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிக்கணும் நான் வந்து உனக்கு எப்படி நீ கஷ்டத்திலிருந்து விடுபடலான்னு வழி சொல்லிக் கொடுப்பேன் ஆனா நீ அதுக்கு முயற்சி எடுக்கணும் ஆகவே உத்தரேது ஆத்மனாத்மானம் அவசாதையே ஆகவே இந்த காலையிலேருந்து இந்த வழிபாட்டை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னு நான் விரும்பி இருக்கேன் சொல்றேன் இந்த இயன்றவரை எல்லாம் செய்யுங்கள்னு சொன்னதுனால இந்த கருத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் காலையில் எழுந்த உடனே அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்றது தர்மம் புண்ணியம் எப்படியெல்லாம் புண்ணியம் செய்யலான்னு வழி சொல்லிக் கொடுக்கணுமே அதுக்காக தான் சொல்றோம் அப்புறம் குருவை நமஸ்காரம் பண்ணணும் அது ஒரு புண்ணியம் மனசுக்குள்ள நினைச்சு பண்ணணும் அதே மாதிரி கடவுளை நினைச்சி நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் இதை பண்ணணும் இந்த கையை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது அப்போ தன்னம்பிக்கையும் ஊக்கம் உற்சாகம் வளரணும்னு இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் நன்றாக பிரார்த்தனை பண்ணணும் பகவானே எனக்கு நல்ல ஜென்மத்தை கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நான் ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் சுறுசுறுப்போடையும் நல்லா காரியம் பண்ணணும் வேலை செய்யணும் எனக்கு அருள் புரிவாய் ஆக பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கு அடுத்தபடி பூமியாதேவியை நமஸ்காரம் இந்த பூமி தான் நம்மளையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது ஏராளமான மரம் செடி கொடிகளை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த மரங்கள் எல்லாம் மலை எல்லாத்தையும் கடவுளாக நினச்சி காலையில் பிரார்த்தனை பண்ணும் மங்களாஷ்டகம்னு காளிதாசர் எட்டு ஸ்லோகம் சொல்லி வச்சுருக்கார் காலையில் எப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லு எல்லாம் எல்லா சுவாமியும் சொல்கிறார் காலையில் பெண்களில் வந்து யாரெல்லாம் நினைக்கணும்னா கௌரீஸ்ரீரதிச்சு சுப்பர்ணி சாவித் சரஸ்வதி வசுமீ திரௌபிய சீ ாம்பிநீ துஸ்வன வித்வம்சி வே நமக்கா குறன் வோ மங்களம் இப்படி மங்களாஷ்ட நிறையா சிந்து சரஸ்வீனீ நர்ம காவேரி சரஜூர் மகேந்திர தனயா சர்மன்வதி வேதிக்கா கஷிப்ரா வேத்ரவதி மகாசுரீயா கண்டகி பூர்ணா பூர்ண ஜலை சமுதிர சகிதா குருவந்து காலையில எழுந்து மகான்களை எல்லாம் நினைக்கணுமா பிராத்தஸ்மரணியாக அதிகாலையில் அவங்களெல்லாம் நினைக்க நினைக்க நமக்கு உத்சாகம் வரும் இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க நான் முதல் நாள் வகுப்புல சொன்னேன் நாள்தோறும் நம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டும் நான் விலங்குகளைப் போல வாழ்கிறேனா அல்லது பெருமக்களைப் போல மகான்களைப் போல வாழ்கிறேனா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாள்தோறும் இரவு காலையில் எழும்பொழுதும் இரவு உறங்கப் போகும் பொழுதும் இடையிடையேயும் நினைத்து பார்க்க வேண்டும் அப்பத்தான் வாழ்க்கை உரம் பெறும் உறுதி பெறும் இதை ஞாபகம் வச்சுங்க இப்படியே நிறைய சொல்லிருக்கு இப்படியே காலையில் எழுந்து நிறைய சொல்லி என்னால் முடிக்க முடியாது தொட்டு நமஸ்காரம் பண்ணி சமுதிர வசனி பருவத்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்து பாதஸ்பருஷம் கமஸ்வமேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி மலம் கழிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு அடுத்து அது என்னன்னா எப்படி இந்த மலம் இயற்கையாகவே உடலை விட்டு நீங்குகிறதோ அப்படி செயற்கையாக நான் முயற்சியோடு என் உடலில் மனதில் இருக்கும் மலங்களை அழுக்கை நீக்க வேண்டும் மனோமலம் மனுஷம் எங்க பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொரு கணமும் நம்ம மைண்டை வச்சுக்கணும் இதுதான் வசப்படுத்து அந்த ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல நம்ம மனசுக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அந்த விழிப்புணர்வுக்காக நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இதுக்கு அடுத்தது என்னன்னா பல்லு தேய்க்கிறது அந்த காலத்தில எல்லாம் வந்து இந்த குச்சி வேப்பங்குச்சி ஆலங்குச்சி தான் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் நாலுங்கிறது வந்து நாளடியார் இரண்டுங்கிறது திருக்குறள் சொல்லுக்கு உறுதி அப்ப இந்த அந்த குச்சியை உடைச்சு நம்ம பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த குச்சியை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் ஒன்பது எடுத்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி தந்த தாவன ஸ்லோக உடைக்கிற போது எனக்கு ஆயுச குடு வலத்து குடு வலிமையை இது வந்து நம்ம போட்டுக்க வேண்டிதான் கோல்கேட்டோ வஜ்ரதந்தியோ அதில் போட்டுக்க வேண்டிதான் அந்த காலத்தில் அதை போய் இந்த மரத்தை போய் அதுக்கிட்ட வந்து அது இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை இப்பொழுது எவ்வளவு செயற்கையோ அவ்வளவு செயற்கையோடு இயைந்த வாழ்க்கை ஆக இதனால அப்போ இயற்கையோடு வாழ்க்கையாக இருந்ததுனால அப்போ போய் அதெல்லாம் பண்ணினாங்க அப்போ எனக்கு ஆயுச கொடு பலத்தை கொடு புகழக்கூடு முகத்தில் ஒளியக்கூடு நல்ல குழந்தைகளை கொடு நல்ல பசுமாட்டை கொடு நல்ல செல்வ நிலத்தில் நல்லா பூமியில் போட்டதெல்லாம் விளையிற சக்தியை கொடு நல்ல கடவுளை பற்றின அறிவைக் கொடு அது எப்பவும் ஞாபகத்துலையே இருக்கிறதுக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பல்லு தேய்க்கிறவோ சொல்லணும் நம்ம சொல்லுவோம் ஆஃப்டர் டீத் வாஷிங்கோ ப்ரஷிங்கோ என்னவோ வச்சுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒன்று ஒன்று ஒரு அம்சமும் உபாசனை கடவுள் வழிபாடு அப்புறம் அது முடிஞ்சுதா அப்புறம் குளிக்கிறதுக்கு ஸ்லோகம் இந்த கங்கை இருக்குது இதில் வந்து பக்கெட் ஜலேஸ்மின் சந்நிதி குருன்னா கங்கே செமுனே செய்வ கோ கோதாவரி சரேஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி இதெல்லாம் சொல்லி நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் சொல்லுவீங்க சுவாமி அது வந்து ட்ரமண்டஸ் சக்தி வர்றது பலம் வருகிறது இதெல்லாம் உபன்யாசம் பண்ணி புரிய வைக்க முடியாது நீங்கள் கடைபிடிச்சா உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நான் சொன்னது ஒர்த்தா இல்லையாங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் தெரியும் இல்லாட்டி என்னென்னா எனக்கு தெரிஞ்சது நான் கத்திட்டு போனேன் அவ்வளோதான் அப்போ இது பல்லு தேய்க்கிறதுக்குள்ளு இது அழ அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணுற போது கங்கை நதி நம்ம நாட்டில் ஓடுற எல்லா நதிகளையும் நினைக்கணும் அப்படி நினச்சி அதையெல்லாம் தெய்வீகமாக எப்படிலாம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து இந்த சண்டை வருமா நதி நீர் இணைப்புக்கு என்னப்படாத பாடு இணைப்புங்கிறாங்க நதி நீர் இது பண்ணுறாங்க மழை ஒழுங்கா பெயணும்னா திருவள்ளுவர் சொல்லிட்டார் ஒழுக்கமா இருந்தா மழை தானா வரும் நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அதனால ஒழுக்க இன்றி நீர் அமையாது வான் அமையாது வானின்றி நீர் அமையாது நீரின்றி உலக அமையாது நம்ம உலக வாழ்க்கை சரியா இருக்கணும் சொன்னா மழை தண்ணீர் தண்ணீர் வேணும்னா மழை வேணும் மழை வேணும்னு சொன்னா மக்களுடைய வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க வேதங்கள்லேயும் சரி நம்முடைய எந்த நூல்களை எடுத்தாலும் சரி கடவுள் மழை மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சிலப்பதிகாரத்தில் பார்க்கணும் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் தானே இருக்கிறது இப்போ பல்லு தேய்க்கிறது அப்புறம் குளிக்கிறது அறத்தான் வருவதே இன்பத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நினைக்காதீங்க நான் அறத்தான் வருவதே இன்பம்னா இதெல்லாம் செஞ்சுதான் இன்பம் இதுவும் இன்பம் இன்னும் நிறைய இருக்கு இப்போதான் ஆரம்பம் இது அதுக்கப்புறம் வந்து குடிச்சு முடித்த உடனே என்ன பண்ணுறோம் உடம்பை தொடச்சுக்கிறோம் அப்புறம் என்னெல்லாமோ உடம்பை தொடச்சுக்கிறோம் அப்புறம் வஸ்திரம் கட்டிக்கிறோம் கீத ஸ்லோகமே சொல்லலாம் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிரண்டாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணி அந்யானி சங்கியாதி நவானி தேஹி எப்படி பழைய உடைகளை களைந்து விட்டு மனிதன் புதிய ஆடைகளை உடுத்திக்கொள்கிறானோ அப்படி உயிரானது உடல்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிய உடல்களை எடுத்துக்கொள்கிறது அந்த ஸ்லோகத்தை சொல்றது அதுக்கப்புறம் திலக தாரணம் அதுக்கெல்லாம் அதுல ஸ்லோகம் எல்லாம் வேதனை பத்திரிக்கை போட்டிருக்காங்க கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குதுல அதெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்கோம் அப்ப இந்த திலக தாரண மந்திரம் விபூதி வச்சுக்கிறதுக்கு நாமம் போட்டுக்கிறதுக்கு குங்குமம் சந்தன குங்குமம் அப்ப நினைக்கணும் இதெல்லாம் இப்ப அழுக்க நீக்கியாச்சு நல்ல குணங்களை எல்லாம் கொண்டாச்சு குற்றங்களை நீக்கி குணங்களை கொள்ளுகிறேன் குற்றங்களை நீக்கினேன் குணங்களை மேற்கொள்ளுகிறேன் இது அடுத்தபடி அதற்கு பிறகு கடவுள் வழிபாடு அதுக்கு ஸ்லோகங்கள் சொல்லலாம் அதுக்கு பிறகு சாப்பிட்ற போது உண்ணும் போது உண்ணலும் உனதே உயிர்த்தலும் உனதே உடல் உயிர் மனமெல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயற்பயலாம் உனதே என்று சொல்லி அந்த அடிப்படையில சாப்பிடலாம் அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கிற போது கீதையில இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் எத் எத் கர்ம கரோமி தத்ததிலம் சம்போ தவ ஆராதனம் சொல்லி எத் கரோமி எத் அர்ஷனாமி எஜுகோமி ததாமி எது எத் தபஸ்யாமி பகவன் தற்கரோமி தொதர்ப்பணம் அப்படி சொல்லி கர்மத்தை ஆரம்பிக்கிறது இப்படியே ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அந்தந்த நேரத்தில் அதை தான் சொல்லிக்கொண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய கருத்தை நினைத்து கொண்டோமே ஆனால் இடையிலிடையில் நிறைய மனசில் நினச்சிக்கணும் இறைவன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவார் வேறு வழி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா அங்கே என்ன அங்கே போனால் அந்த ஒரு ஒரு இயக் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து இதை சரி பண்ணிடுறோம் அதை சரி பண்ணிடுறோம் உங்களுக்கு பிபி இருக்கா ஆஸ்துமா இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் சரி பண்ணிடுறோம் அப்புறம் வந்து டென்ஷனை ஸ்ட்ரெஸ்ஸு மேனேஜ்மெண்ட் அது வந்து டென்ஷனை ரிமூவ் பண்ணுறோம் இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சும்மா அந்தந்த நேரத்துக்கு தற்காலிகமாக பண்ணி போகிற சமாச்சாரம் இல்லை ஏன்னா வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இது எப்படி உடலுக்காக தினமும் உழைக்க வேண்டியிருக்கோ அப்படி உள்ளத்துக்காகவும் உழைச்சி தான் ஆகணும் உடலுக்காக உழைக்கின்ற நேரம் எவ்வளவு உள்ளத்துக்காக உழைக்கின்ற நேரம் எவ்வளவு நம்ம பிரிக்கணும் ஆக உடல் நலம் மனநலம் அறிவு நலம் மூன்று நலம் இருக்கணும் ரெண்டு சொன்னாலும் போகிறோம் இருந்தாலும் உடல் நலம் மனநலம் அறிவு நலம் ஆன்ம நலம்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த மூணு நலம் இருந்தா ஆன்மாவுக்கு அதுதான் நலம் ஆன்மான் தனியா ஒன்னும் இல்லது ஆன்மாவுக்கு உடலும் மனமும் அறிவும் சரியா இருந்தா ஆன்மாவுக்கு அதுதான் அவ்வளவுதான் விஷயம் ஆக இப்படி காலையில இருந்து இரவு உறங்க போகிற வரைக்கும் செய்யறதுக்கு பேர் தர்மம்னு பேர் இப்படியே சாக போற வரைக்கும் நாம இருந்தோமானா தப்பு செய்வோமா கல் உண்போமா வள்ளுவர் கல் உண்ணாமையு பத்து குரல் சொல்றாரு இப்படி தவறான காரியங்களில் மனசு போகுமா போகவே போகாது இது வந்து நம்ம விரும்பி செய்யணும் ஆனா நமக்கு இதுல ஆசை வராது ஏன்னா புண்ணியம் செய்யறதுக்கே புண்ணியம் வேணும் அது அதோடைய மகிமை அதில் ஆனால் கொஞ்சமா அப்படி இப்படி பண்ணியிருந்தா புண்ணியம் இருந்தா தான் இது இந்த புண்ணியம் பண்ண முடியும் அப்பப்பா அறகுறையா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எதையா புண்ணியம் பண்ணி வச்சிருந்தோம் வச்சுங்க அப்பத்தான் இந்த வகுப்புக்கே வர்ற புண்ணியம் வரும் அப்பத்தான் புண்ணியம் பண்ண இவ்வளவு பண்ணலாமோ இன்னும் புண்ணியம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிக்கும் வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் நம் கதவை வந்து தற்ற வரைக்கும் எதிர்பார்க்க கூடாது நாம தான் வாழ்க்கையில வாய்ப்புகளை உருவாக்கிக்கொள்ள மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை நிறைய பேர் வந்து ரொம்ப நொந்துக்கிறாங்க அழுத்துக்கிறாங்க என்ன சாமி இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு நொந்துக்கிறாங்க உலகத்தில் குறையில்லை கடவுள்கிட்ட குறையில்லை எல்லாம் சரியாகத்தான் இருக்கு நாம் சரியா இல்லாமல் இருந்துட்டு மற்றதை சரியில்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ முட்டாள் பண் இருக்கும் சரி இனி ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அறத்தை எ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த திருக்குறள் சொல்லுகிறது இனி அடுத்த குரலை பார்க்குறோம் எல்லாருக்கும் தெரிந்த குரல் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரசித்தமாக இருக்குது மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற நிறைய பேர் இதுக்கு சொல்ற அர்த்தத்துக்கும் நான் சொல்ற அர்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க சோம்பேறி மாதிரி சில பேர் சொல்றாங்க மனத்துக்கண் மாசு அரண் என்பது மனத்துக்கள் மாசு இல்லை அவ்வளவே மனசு சுத்தமான போது அவ்வளவுதான் தப்பு சொல்லலை இந்த அர்த்தத்தை ஆனால் இது கவனமாக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க சாமி கோயிலுக்கு போக வேண்டாம் குளத்துக்கு போக வேண்டாம் இதெல்லாம் சாமி கும்பிட வேண்டாம் ஸ்லோகம் சொல்ல வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் சுத்தமாக இருந்தால் போறோம் என்ன பண்ணணும் சுத்தமா இருந்தா போதும் என்னமோ சுத்தம் வந்து போய் நம்மளை நாமளே ஏமாத்திக்கலாமா அப்படி ரொம்ப ஏமாத்திக்கிறாங்க நிறைய பேர் மனம் தூய்மையாக இருந்தால் போதும் அறம் என்பது அவ்வளவே அப்படின்னு சொல்லி மத்தாம் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அங்கதான் தப்பு பண்றோம் நம்ம போர் எல்லாம் பண்ற புண்ணியம் எல்லாமே இது வந்து அறத்தினுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அறத்தினுடைய நோக்கம் என்ன என்பது இந்த குரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அறத்தின் நோக்கம் ஆடம்பரம் அல்ல அறத்தின் நோக்கம் ஆடம்பரம் அல்ல அறத்தின் நோக்கம் மன தூய்மை பெறுவதுதான் என்று இந்த குரல் சொல்லியிருக்கேன் அப்ப அறத்தை பின்பற்றணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் சொன்னேனே இந்த டிசிப்ளின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இதை சம்ஸ்கிருதத்துல தான் சொல்லணும் இல்லை ஏதோ ஒரு நடைமுறையை நீங்க பின்பற்றலாம் அது தமிழை உருவாக்கிடலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஏன்னா இப்போ ஊர்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் தமிழர் வழிபாட்டு உரிமைன்னு ஒரு மகாநாடு ஆரம்பிச்சிருக்காங்க வழிபாட்டுமைடு அறிவுரை கூறும் போடலாமே தப்பு பண்றாங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிரத்து இருக்குது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்னு பாடினாங்க இந்த நாட்டில் இல்லை அவங்க பாட்டுக்கு சிவாச்சாரியார் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குது ஃபேமிலி இருக்குது கோயிலில் பூஜை பண்ணுறாங்க அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு அந்த போய் சிஸ்டத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அது என்ன ஏதாவது நம்மக்கிட்டே ஏதாவது சிஸ்டம் இருக்கா பரம்பரை பரம்பரையாக யாராவது பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா அதை விரும்பி பண்ணுறதுக்கு யாராவது குரூப் இருக்கா இதுக்கு ஒரு மகா நாடு அதாவது எப்படியாவது இதை கேட்டால் என்னன்னா எது சமூக விரோதம்னு கண்டேபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடு நல்லது பண்றவனை பார்த்து சமூக விரோதி சொன்னான்னா நல்லது நல்ல காரியங்களும் செஞ்சுக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டு ஆளை பார்த்து நீ சமூக விரோதி அப்படின்னு சொன்னா அந்த சமூக விரோதத்தை உண்மையா தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க சரியா சொல்ல ஏற்கனவே காலம் காலமாக ஏதோ சிஸ்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த பரம்பரையா நடந்துகிட்டு இருக்கிறத போய் நம்ம முடிஞ்ச வரைக்கும் உபகாரம் பண்ணணும் இல்லாட்டி கெடுக்காமற் அப்படி தப்பு பண்றாங்கன்னா அதுக்குள்ள பெரியவங்க கிட்ட சொல்லி இந்த தவறுகளை களைவதற்கு ஏதாவது முயற்சி எடுங்கள் அப்படி சொல்லி அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணுமே தவிர அந்த சிஸ்டத்தையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது ஒரு சிஸ்டம் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது இப்ப கண்ணுல வந்து சரி இல்லாமல் இருக்குன்னா கண்ணையும் டிஸ்ட்ராய் பண்றது அதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணி சரி பண்ண பார்க்கணும் அதனால் இது வந்து போட்டிருக்கேன் எங்கே பார்த்தாலும் தமிழர் வழிபாட்டுறையும் கருவறையில் இன மொழி வேறுபாடின்றி எல்லோரும் செல்ல உரிமை கோரி மாநாடு அப்போ அந்த கரு கர்ப்பகிரகமும் மோசமாக போகும் அவங்க பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவாங்க பரவாயில்ல எல்லாம் பெருசாக உணர்ச்சி ரொம்ப இமோஷனலாக பேசினா அவங்கள்கிட்ட எப்படி பேச முடியும் அறிவோடு பேசினா பேசலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்கள்கிட்ட எப்படி பேச முடியும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதா நிறைய இருக்குது அறிவோடு பேசுகிற பேச்செல்லாம் குறைவாக தான் இருக்குது அதில் இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்குது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா தமிழ்லேயும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்ல வந்தேன் அதாவது இந்த காலையிலேருந்து ஸ்லோகங்கள்லாம் சொன்னேனே எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது அதை தமிழ் படுத்துறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அதுக்கு இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் வேதாந்தம் மாத்திரம் தான் சொல்லிகிட்டு இருந்தோம் தர்மத்தை பற்றி அதிகமாக பேசலை அதை பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததினால இதெல்லாம் இப்போ தான் அதில் இறங்கியிருக்கும் அதெல்லாம் பண்ணுறது ஒன்று எளிமையாக அழகான ஸ்லோகங்கள்லாம் பண்ணிவிடலாம் தமிழ்லேயே பாடல்களை உருவாக்கி விடலாம் அதுக்கு இறைவன் அருள் புரிவார் ஆனால் இந்த தமிழில் சொல்கிறதுங்கிறதுக்கு வாஷியத்தை வரும்போது இதுக்குள்ளே நான் என்ட்ரு பண்ணேன் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இப்போ தமிழ்லேயும் பண்ணலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது அதனால் இப்போது தமிழில் ஈடுபாடு இருக்கோ இல்லையோ சம்ஸ்கிருதத்தில் வெறுப்பு பலமாக இருக்குது பலமாக இருக்குது தமிழில் இருக்கிற ஈடுபாட்டை காட்டலாம் தமிழை வளர்க்கிறதுக்கு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்ததை யார் செய்ய போகிறார்கள் இனிமேல் சமய இலக்கியங்கள் தமிழுக்கு செய்த தமிழ் தமிழுக்கு செய்திருக்கிற பேர் உபகாரத்துக்கு ஈடு என்ன அதுவே இருக்கட்டும் சிலப்பதிகாரம் இருக்கட்டும் அகநானூறு இருக்கட்டும் புறநானூறு இருக்கட்டும் பத்துப்பாட்டு இருக்கட்டும் எட்டு இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் பதினெண்டு கீழ் இருக்கட்டும் எல்லா சங்க இலக்கியங்களும் இருக்கட்டும் ஆனால் எல்லா இலக்கியங்களும் சரி இதுவும் சரி ஒன்றும் கெடுதலே செய்ய கிடையாது ஆனால் இப்போதான் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை மிக அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் நம்ம இப்போ என்னை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கார் இவர் குரல் என்கிற போர்வையில் சம்ஸ்கிருதத்தை பரப்புகிறார் எழுதியிருக்கார் ஒருத்தர் என் பேர்லாம் ஒரு நல்ல வேலை நல்லா சொல்லு நல்லா சொல்லுவோம் அதான் எங்க பார்த்தாலும் ஒரே அழுக்காரு தான் அப்ப மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அறத்தினுடைய குறிக்கோளை கூறுகிறது தர்மத்தினுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும்னா மனம் தூய்மை அடைய வேண்டும் கிருஷ்ணர் கீதைய சொன்னார் பிரம்மண் யாதாய கருமாணி சங்கம் சங்கம் தியா கரோ தியா லிபியதே நசாப்பேன பத்ம பத்ரம்பே நமசா புத்தியா கேவலை கர்ம குருக்காக நீங்க நான் இப்ப இதுக்கு சொல்றேன் மனம் தூய்மைன்னா விருப்பு வெறுப்புகள் நிறைந்திருக்கும் மனம் அழுக்கடைந்த மனம் எல்லாத்துக்கும் விளக்கம் மன தூய்மைன்னு சொல்றீங்களே சுவாமி மன அழுக்கு என்ன மனத்துக்கண் மாசு இளன் ஆக வேண்டும் சரி மனதில் உள்ள மாசுகள் யாவை மனதில் உள்ள மாசுகள் யாவை என்று கேட்டால் வெறுப்பு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறத்தான் ரொம்ப பெருசா சொல்றாங்க கிருஷ்ணர் பதி பதினாறாவது அத்தியாயத்துல கடைசியில் சொல்றார் நரகத்துக்கு வாசல் மூணு த்ரிவிதம் நரக சேதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காமக்ரோதா தஸ்மாத் மனசு சுத்தத்துக்கு மனசுல அழுக்கு என்னன்னு கேட்டா நிறைய பேராச கோபம் எப்ப பார்த்தாலும் கடும் கோபம் அப்புறம் வந்து எல்லாம் எனக்கேதான் வச்சுக்கணும் காவியை விட்டாலும் சாவியை விடேன் அப்படின்னு சொல்லி அத்தனையும் நானே தான் வச்சிருப்பேன் லோப அப்புறம் வந்து பெரியவங்க ஏதாவது சாஸ்திர விஷயங்கள் எடுத்து சொன்னா காது கொடுத்து கேட்கிறதே கிடையாது விவேக்கமே கிடையாது விவேக்கம் மோகம் அதுக்கு பேரு அப்புறம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் கொஞ்சம் படிப்பு இருந்தா கொஞ்சம் அழகு இருந்தா கொஞ்சம் புகழ் இருந்தா அப்படியே தலை தெரியாமல் தெரிகிறது வள்ளுவர் சொன்னார் நிலையின் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரி நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிவு எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் தெரியாம இருந்தா அது மலைய காட்டிலும் உயர்ந்தது வள்ளுவர் ஆகவே இப்போ எப்படி இருக்கணும் கொஞ்சம் படித்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுப்பான் பர்தி சொன்னார் நான் கொஞ்சம் படிச்ச ரொம்ப படித்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் பெரியவங்க கிட்ட போன பிறகுதான் தெரிஞ்சது நான் மகா முட்டாள் எதா கிஞ்சி ஜடைவ மதாந்த சமபவம் புதஜன சகாசாத் அவகதம் தசா மூர்க்கோகம் அஸ்மீதி அவலிப்தம் அப்பதான் எனக்கு புரிஞ்சதுன்னு அவர் பெரிய மகாராஜா யோகிராஜா அவரே சொல்லுகிறார் மாத்சரியம்னா என்னன்னா யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தா அப்படியே வயிறு எறியும் அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி அவர் ரொம்ப நல்லவர் நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க இவர் ரொம்ப நல்ல அப்படி இல்லை நீங்க புகழ் நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு இப்படியே சொல்லுவாங்க அதாவது பெரியவங்க ஒரு அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சுட்டாங்க கெட்டவங்க கெட்டவனுக்கு நல்லவனு அருமை பெருமைத்து மாட்டான்வன் கூட இன்னொரு நல்லவன ஒத்துக்க மாட்டான் என்ன அவனுக்கு தானும் நல்லவனாக இருந்து இன்னொருத்தருடைய நல்லவனாக இருக்கிற தன்மையும் பாராட்டவும் வந்து வெரி வெரி துர்லபம் ஒரு சங்கீதமிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார் அவர் பாடுறார் அவரும் பாடுறார் நான் ஊர்ல வந்து கேப்பேன் ஒரு எங்க ஊர்ல ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்பேன் என்ன கார்குறிச்சி எப்படி வாசிக்கிறார் ஆஹ் ஊதுவான் அவனும் பாரு மனம் திறந்து பாராட்டுறதுக்கு மனசு வரதில்லை கூடிய மட்டும் தோஷம் தான் சொல்ற இதெல்லாம் தான் அழுக்கு மனசுல இருக்கிற மாசுங்கிறது இதுதான் காமம்ரோதம் லோபம் மோகம் லோபம் மோகம் இதுதான் மனசுல இருக்கிற மாசு இது நீங்க சொன்னா அதுக்கு நாம வந்து பல வழிகளை முயற்சி பண்ணணும் ஒரு நாள்ல இந்த மாசு நீங்காது அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி புத்தகங்களை படிக்கணும் கடவுளை வழிபடணும் அதுக்கு பிறகு நல்லவங்களோட சேரணும் நமக்கு நாமே சொல்லிக்கணும் இத்தனை இருக்கு விவேக்கம் விவேக்கத்தோட இருக்கணும் ஈஸ்வர பக்தி பண்ணணும் சத் இருக்கணும் சங்கல்பம் பண்ணிக்கணும் என் மனசு சுத்தமாகணும் ஏன் மனசு சுத்தமாகணும்னு சங்கல்பம் பண்ணிக்கணும் நல்லவங்களா இருக்கிற சத் ஜனங்களோட பழகணும் அதுக்கு பிறகு சாஸ்திரம் படிச்சு படிச்சு அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கணும் அப்புறம் கடவுள் கட்டி என்னுடைய முயற்சியை நான் பண்றேன் இறைவா நீ உன்னுடைய அருளையும் எனக்கு பொழிவாயாக பிரார்த்தனையும் பண்ண இந்த நானும் சேர்ந்தா தான் மனசில் இருக்கிற அழுக்குகள் அனைத்து அற இப்படி படிக்கணும் அனைத்து அறன் மனத்து மாசு இளன் ஆதல் செய்யற எல்லா அறச்செயல்களுடைய நோக்கமும் மனம் தூய்மையாக வேண்டும் என்பதற்காகத்தான் அப்புறம் நம்ம சில சமயம் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி பெரிய ஆடம்பரமாக எல்லாம் பண்ணிடுவோம் சுவாமிக்கு அது பண்ணலாம் தப்பு இல்லை பகவானுக்கு தான் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும் நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் வந்து அது பெருமைக்காக பண்ணுறது இல்லை இறைவன் கொடுத்ததெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம மனசை சுத்தம் பண்ணிக்கணும் வைர வெங்கடாச்சலபதிக்கு வைர கிடமாக போடட்டும் வேண்டான்னு சொல்லலை எப்படி வேணாலும் செய்யலாம் அது சம் சைவ சைவ சமயத்தில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பத்தி புண்ணியம் பசு புண்ணியம் பிரிச்சிருக்காங்க பத்தி புண்ணியம்னா இந்த கோயில் வழிபாடு பூஜை இதெல்லாம் செய்யறது பத்தி புண்ணியம் பசு புண்ணியம்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது சங்கராச்சார சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு கேயம் கீதா நாம சகசிரம் தினமும் பகவத்கீதை படி சஹசிரநாம படி கேயம் ஸ்ரீபதி ரூபரம் பகவானுடைய ரூபத்தை தினம் தியானம் பண்ணு புத்தே நல்லவங்களோட பழக்கத்திலே வச்சுக்கோ நல்லவங்களோட சேர்ந்து ஏழை ஜனங்களுக்கு கொடு வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகைனர் வள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு அல்ல ஈதல் அறம் நல்ல பத்தி புண்ணியம் பசு புண்ணியம் சொல்ல வந்தேன் பத்தி புண்ணியம்னா கோயிலில் பூஜை பண்ணுறது தேர்வு விழா நடத்துறது அதெல்லாம் அதனால சில பல கண்ணுக்கு தெரியாத பல நன்மைகள் ஏற்படுகிறது பசு புண்ணியம்னா நேராக போய் சரி அது நிறைய பேருக்கு அது ரொம்ப சாமி இது சொல்லுங்க இது எங்களால் ஜீரணிக்க முடியும் அதை எங்களால் ஜீரணிக்க முடியல அதுக்கு நிறைய புண்ணியம் ஆகும் ஏன்னா இந்த சாமி கல்லுக்கையே இவ்வளோ பால் ஊத்துறாங்கன்னா கல்லுக்கு ஊத்துலப்ப கடவுளுக்கு ஊத்துறேன் அப்படி இப்போ கல்லு இல்லை அது நீ கல்லாக பார்க்குற நான் கடவுளாக பார்க்குறேன் என்னோட பாவனை இது மூடநம்பிக்கைன்னா சரி உன்னுடைய அறிவு பூர்வமான நம்பிக்கையின் நீ அமைதியாக இருப்பாயாக நாங்கள் எங்கள் மூட நம்பிக்கையின் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படி தான் சொல்லணும் ஆனால் அதை சரியாக விளக்கி சொல்லணும் இல்லாட்டி இங்கேயும் தகராறு வந்துடும் ஏன்னா உண்மையான ஆஸ்திகனையும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி உண்மையான நாஸ்திகனையும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் எல்லாரும் போலி நாஸ்திகர்களையும் எல்லாரும் போலி தான் ஆஸ்திகர்களையும் பெரும்பாலானவர்கள் போலியாகத்தான் இருக்கிறார்கள் அதையும் மறுக்க முடியாது ஆனா ஆஸ்திகன் போலியான ஆஸ்திகன் உண்மையான ஆஸ்திகன் ஆவதற்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் சொல்லணும் அடிக்கடி உபதேசம் பண்ணிட்டு இருக்கணும் போலியான ஆஸ்திகன் உண்மையான ஆஸ்திகன் ஆக வேண்டும் போலியான நாஸ்திகனும் உண்மையான நாஸ்திகன் ஆகிறதுக்கு வழி இல்லை ஏன்னா ஆரம்பிக்க விசாரம் பண்ண ஆரம்பிச்சார்னா ஆஸ்திகனா மாறிடுவான் உண்மையான ஆஸ்திகனா மாறிடும் போலியான நாஸ்திகன் நன்கு ஆராய்ச்சி செய்தால் உண்மையான ஆஸ்திகனாக மாறி விடுவான் இல்லையா கரெக்டு தான் அது அப்போ மனசு சுத்தம் ஆகிறதுக்கு பதிப்புண்ணியம் பசு பசு புண்ணியம்னா சோசியல் சர்வீஸ் அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொணர் வெட்டுவாங்க சுமதாங்கி கல் வைப்பாங்க மாடு சொறிஞ்சிக்கிறதுக்கு முதுகு சொறிஞ்சிக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு க மாதிரி இருக்கும் அது போய் மாடு அடிக்கடி அது சொரிஞ்சுக்குது அதுக்குன்னு வச்சுது வைக்கிறது அது ஒரு புண்ணியம் பசு புண்ணியம் சர்வீஸ் பூஜை கடவுளை வழிபடுவதற்கு இஷ்டின் சர்வீஸ் பண்றதுக்கு சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் கர்மத்திற்கு பூர்த்த கர்மம் என்று பெயர் இறை வழிபாடு செய்வதற்கு இஷ்டி என்று பெயர் ஆ எல்லா கர்மத்தினுடைய நோக்கமும் என்னன்னா மனசு சுத்தமாகணும் இந்த மனசு சுத்தமாகறதை பற்றியே நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன் சாஸ்திரங்களில் தர்மத்தை கடைபிடிக்கிற போது ரெண்டு விதமாக சொல்றாங்க சகாம தர்ம அனுஷ்டானம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் சகாம தர்ம அனுஷ்டானங்கிறத சொல்கிறேன் பயனை விரும்பி செய்யப்படும் அற வாழ்க்கை அறவாழ் பயனை விரும்பி மேற்கொள்ளப்படும் அறங்கள் பயனை விரும்பாமல் மேற்கொள்ளப்படும் அறங்கள் அதுக்கு பேரை சமஸ்கிருதத்தில் சொல்றோம் சகாம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானம் பலனில் விருப்பத்தோடு செய்யப்படும் தர்மானுஷ்டானம் பலனில் விருப்பம் செய்யப்படும் தர்மானுஷ்டானம் பலனின்னா எந்த பலன் அடுத்த கேள்வி உலகியல் பலன்களை விரும்பி செய்யப்படும் தர்ம அனுஷ்டானம் உலகியல் பயன்களை விரும்பாமல் செய்யப்படும் தர்மானு உலகியல் பயன்களை விரும்பி செய்யற தர்மானுஷ்டானம் என்னன்னா உலகியல் பயன்களை கொடுக்கும் நான் வந்து இப்ப ஒரு புத்திர காமேஷ்டி யாகம்னா இப்ப பாருங்க போட்டு நான் பார்த்தேன் என்னது மூணு போட்டிருக்கேன் என்னது அஸ்வமேத இன்னும் மூணு யாகம் போட்டிருக்கு இங்கே போர்டு பார்த்தேன் போஸ்டர்லாம் போட்டிருக்கு மூணு யாகம் நடக்க போகுது அஸ்வமேதம் அந்த மேதம் மூணு மேதம் போட்டிருக்காங்க போட்டு இந்த யாகம் நடக்க போது சேலத்தில் எல்லாரும் இதில் பங்கு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு போட்டிருக்கு அதெல்லாம் என்னென்னா அதில் இதில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லை தீரம் உங்கள் குடும்பத்தில் கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணமாகும் படிக்காத குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு நன்றாக வரும் வியாபாரத்தில் மந்தமாக இருப்பவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்போடு நடக்கும் மார்க்கெட்டிங்கெல்லாம் நன்றாக நடக்கும் அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும் என்னவாவது சொல்லணும் எல்லாம் சொல்லி இது வரப்போறது பாரு அங்க வரப்போறது இப்படி வரப்போறது இது ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும் இதெல்லாம் இதெல்லாம் சரியாக பண்ணாதனால தான் மதத்து மேலே நிறைய பேருக்கு கோபம் வருது இதை சரியாக பிரச்சாரம் பண்ணி சரியாக அந்த கர்மகாண்டமே கர்மகாண்டமே இடைஞ்சலாகிடக்கூடாது அதை எப்படி அழகாக பயன்படுத்தணும் அப்படி பண்ணணும் பரவாயில்ல இது இல்லாட்டி இன்னொரு குரூப் இருக்கு நான் செய்யறேன்னு வந்துடும் அது வந்து என்ன சொல்லணும் உன் முழங்கால் வழி நீங்க வேண்டும் உன்னை போன்று யாருக்கெல்லாம் முழங்கால் வழி இருக்கிறதோ அந்த முழங்கால் வழி இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் சிறப்பாக பிரார்த்தனை செய்ய போகிறேன் எல்லோருடைய முழங்கால் வழியும் நன்றி நீக்குவாயாக நீக்கு எத்தனை நேரம் ஆக போது நமக்கு சொல்றதுங்க சுவாமி தயவு செய்து நீக்கும் முதல்ல மிரட்டுவான் அவ அப்புறம் என்ன அவங்க ஐடியா நிறைய வச்சிருக்காங்க நான் ஒன்னா பார்த்து வச்சிருக்கேன் டிவியில் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்னன்னு எப்படி இல்லாம பண்றாங்க சகோதரர்களே வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் திணறுகிறீர்களா பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுக்கு எந்த பாடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்க முடியாமல் தவிக்கின்றான் இப்படி ஒன்றுனா சொல்லணும் வந்து அரசியல்வாதி எந்த கட்சியிலே சேர வேண்டும் சேரக்கூடாது என்று தீர்மானம் பண்ணுவதிலே திளறி கொண்டிருக்கிறார் இப்படி ஒன்றுனா ஒரு ஒரு சப்ஜெக்டாக சொல்லி கல்யாணம் செய்கின்ற பெண்ணுக்கு எந்த மாப்பிளையை தேர்ந்தெடுக்கலாம் என்று தீர்மானம் பண்ண முடியாமல் தவிக்கிறார்கள் இப்படி எங்கெல்லாம் தீர்மானம் பண்ண முடியாமல் தவிக்கிறோங்கிற சப்ஜெக்டெல்லாம் செலக்ட் பண்ணி அதெல்லாம் எழுதி அதெல்லாம் ஒரு தரம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து சரி யாரெல்லாம் தீர்மானம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரேயர் பண்ண போறேன் இறைவா அவர்கள் நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு நீ அருள் புரிவீரா உங்களுக்காக ஜபிக்கிறீ வந்து இதெல்லாம் ஹர்ட் பண்ணு சொல்லலை இப்படி நம்ம நம்ம ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றோம் இல்லையா அஸ்வ கஜ பசு எல்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் ஒன்னு இருக்கு இதெல்லாம் நான் வேண்டாம் சொல்லல இதை நம்ம வேண்டாம் சொன்னா அதுங்க ரெடியா இருக்காங்க காத்துட்டு இருக்காங்க ஒரு மதத்துக்குள்ள பொறாம எல்லாத்துலயும் பொறாம புதுசா இங்கிருந்து வேதத்துக்கு வந்து வெளிநாட்டுல பேட்டன் உரிமை கொண்டாட போறாங்க தெரியுமா யாருக்காக தெரியுமா ஜெர்மன் நாட்டுல நம்முடைய வேதங்களுக்கு காப்புரிமையை கேட்கிறார்கள் தெரியுமோ இங்க இன்னும் இருக்காங்க இத்தனை பேர் இங்க இருக்கிற பாசுமதி ரைஸ்ல இருந்து மஞ்சள்ல இருந்து துளசியிலிருந்து காப்புரிமை வந்துட்டு நிறைய பேர் அதை பத்தி அதில் யாருக்குமே அவேர்னஸ் யாருமே அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது நினைக்கிற வேதத்துக்கு பேட்டர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டா விட்டா இந்த நாட்டு இந்த பாரத தேசத்துக்கே காப்புரிமை கட்டணும்பா அப்புறம் அந்த காலத்தில் கப்பம் கட்டின மாதிரி கப்பம் கட்டின்ட்டு இருக்கணும் எதுக்குன்னா இந்த காம சகாம கர்ம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானங்கிற டாபிக்லேருந்து கொஞ்சம் நான் விலகினேன் திரும்பவும் வர்றேன் அப்போ சகாம தர்மம் இல்லை அதுக்குள்ள சம்பந்தப்பட்டது தான் அது ஒரு விதமான போ போக்கில் போச்சது ஆக சகாம தர்மானுஷ்டானம்னா பயனை விரும்பி செய்யறது பெரியவங்கள்லாம் முதல்ல அதை தான் ஒத்துக்கிறாங்க நீ இதை செஞ்சு ஆனால் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த குழந்தைக்கு சொல்கிறோம் இல்லையா அம்மா வந்து இந்த குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க நீ வந்து இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணு நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் உனக்கு மோட்டர் பைக் வாங்கி தருவேன் எப்படிலாம் ஆசை காட்டுறது அப்போ தான் அவன் படிப்பான் அது மாதிரி நீ இதெல்லாம் பண்ணினியானா உனக்கு இது கிடைக்கும்னா இவன் கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்பான் ஒழுக்கமாக இருக்கிறதா முக்கியமான பிரயோஜனம் அந்த பலன் கிடைக்கிறது ரெண்டாவது பிரயோஜனம் தான் அது பிரைமரி செகண்டரி தான் முக்கியமான பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் இவனை ஒழுக்கத்துக்கு கொண்டு வர்றதான் பிரயோஜனம் ஆக ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து அவனை இந்த அவனுக்கு ஆசையை காட்டி ஒழுக்கத்துக்கு கொண்டு வருது ஆசை காட்டி மோசம் பண்ணுறதில்லை ஆசை காட்டி அவனுக்கு நன்மை செய்யறது அதுக்காக சாஸ்திரத்தில் வந்து பயனை விரும்பி செய்யப்படும் அரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன நான் மனத்துக்கன் மாசினாதக்கு விளக்கம் சொல்றதுக்காக வந்திருக்கேன் பயனை விரும்பி செய்யப்படும் அறங்கள் பயனை கொடுப்பது முக்கியமாக கொடுக்கும் மன தூய்மைங்கிறது சுரு தான் கொடுக்கும் மனம் சிறிய அளவில் தான் கொடுக்கும் ஆனால் பயனை விரும்பி பண்ணாமல் பண்ணுறது எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த உலக பலனெலாம் வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் புகழ் வேண்டாம் நான் என்றைக்கு சாவேனோ தெரியாது அதுக்குள்ளே என் மனசை சுத்தம் பண்ணிட்டு போகணும் என் மனதை கழுவணும் நான் பல ஜென்மாக்களில் பண்ணியிருக்கிற புண்ணிய பாவம் என்னெல்லாம் இருக்கோ தெரியாது ஆக என் மனதை தூய்மைப்படுத்துவது ஒன்றே என்னுடைய நோக்கம் எனக்கு இந்த பணமோ புகழோ பதவியோ அதுவோ இதுவோ ஒன்றும் வேண்டாம் உலகியல் பயன்களை எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காமல் விரும்பாமல் செய்யப்படும் தர்ம அனுஷ்டானத்துக்குத்தான் கீதையில கர்மயோகம்னு பெயர் அதாவது எனக்கு இந்த லௌகிக பிரயோஜனம் வேண்டாம் குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உந்தன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருடானே எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இது போரும் நான் பக்தியில சொல்றேன் அது கர்மானுஷ்டத்திலே அப்படிதான் கடவுளே நான் பூஜை பண்றேன் எனக்கு ஒன்னும் வேண்டாம் எனக்கு மனசுல இருக்கிற கெட்ட குணத்தை நீக்கு அது ஒண்ணு போரும் அதுதான் நான் விரும்புற பிரயோஜனம் இந்த லௌகிக்க பிரயோஜனத்தை நான் விரும்பவில்லை லௌகிக்க பிரயோஜனம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பண்ணினாதான் அந்த அறம் தான் என்ன பண்ணும்னா அனைத்து அறன் மனத்து கண் மாசு இலன் ஆதல் நாம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுடைய நோக்கம் சரியா இருக்கணும் அந்த நோக்கத்தை சொல்லி கொடுக்கிறது இந்த குரல் அறத்தின் நோக்கம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குரல் தெள்ளத்தெளிவாக விளக்கி சொல்லுகிறது மனத்து கண் மாசு இளன் ஆக வேண்டும் மனசை சுத்தம் பண்ணாம நீ பண்ணினியானா என்னோட அறமெல்லாம் வெறும் பிரயோஜனம் சொல்ற ஆனா அதுல பிரயோஜனம் இருக்கு வள்ளுவர் இதை வலியுறுத்தி வற்புறுத்தம் அவன் வெகு விரைவில் முன்னேற வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் சொல்ற பிற ஆக்குல நீரை அறத்தினுடைய மற்ற பயன்கள்லாம் இருக்கு பாருங்க நம்ம அற வாழ்க்கையை வாழ்றதுனால நமக்கு மற்றதெல்லாம் கிடைக்கிறது என்ன இல்லாமல் காரு கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது சாப்பாடு கிடைக்கிறது இதெல்லாம் முக்கியம் இல்லப்பா நீ கடைப்பிடிக்கிற அறம் உன்னுடைய உள்ளத்துக்கு தூய்மையை தர வேண்டும் தூய்மை இருந்தால் தானே அமைதி குடிகொள்ளும் தூய்மை இருந்தால்தானே அறிவு சரியாக வேலை செய்யும் அறிவு சரியாக வேலை செய்தால் தானே சஞ்சலத்தை குறைக்க முடியும் எனவே சஞ்சலத்தை குறைக்க வேண்டுமானால் தூய்மையான அறிவு இருக்க வேண்டும் தூய்மையான அறிவு இருக்க வேண்டுமானால் உள்ளத்தில் காமம் குரோதம் முதலான தீய குணங்கள் நன்கு அகல வேண்டும் அதற்கு அற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அல்லும் பகலும் அறச்சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் பிற ஆக்குல நீர அடுத்தது அழுக்காறு அவா வெகுளி சொல்றது அறம் அறம் என்ன சொல்லுகிறது இழுக்காக இயம்புகிறது இந்த நாளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது இப்ப மனத்துக்கண் மாசு இல்லைன்னு சொன்னதுக்கே மாசுகள் யாவைங்கிறது இந்த குரல்ல விளக்கப்படுகிறது நம்ம காமக்ரோதம் பார்த்தோம் இருந்தாலும் இதுல மேலும் அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது மாசுகள் இவையே மாசுகள் ஆகும் அழுக்காறு அழுக்காருன்னு சொன்னால் பொறாமை அன்னைக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா யாருக்கு பொறாம குணம் இருக்கோ அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் லக்ஷ்மி தேவி மூதேவியை கூப்பிட்டு இங்கேயே உட்காருன்னு சொல்லிவிட்டு நான் இனிமேல் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லுவாள் அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் அழுக்காறு உடையானை அழுக்காறு உடையானை என்ன அர்த்தம் அழுக்க வந்து எப்ப பார்த்தாலும் பொறாம குணம் யார பத்தி நல்ல அபிப்பிராயமே கிடையாது விட்டா கடவுளையே மோசமா பேசுவான் எல்லாரையுமே மோசமா பேசுற குணம் இதுக்கு பெருதான் அழுக்கு ஏன்னா இருந்துட்டு போட்டுமே அவங்க பண்ணு நல்லா இருக்கானே இருந்துட்டுமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அது அவர் ரொம்ப நல்லா நல்ல மாதிரி அவர் அந்த பணம் எந்த வழியில் வந்து தெரியுமா சாமி உங்களுக்கு அப்படின்னா எப்படியோ வந்துட்டு போறது என்ன அவர் நல்லா இருக்காருன்னா என்ன அப்படி அந்த அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள் மனசார சொல்ல முடிய எல்லாம் நல்லா இருக்கட்டும் பகைவனுக்கு அருள்வாய் நன்மஞ்சேன்னு பாடியிருக்காங்க அப்படி இருக்கிற போது இன்னொருத்தர் நல்லா இருந்தால் நமக்கு என்ன குறைஞ்சி போச்சு ல்லா இருக்கட்டமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ என் தம்பிய தவற எல்லா உலகமும் இன்புற்று வாழட்டும் இவனை தவிர ஏன் உனக்கு யாரா இருந்தா என்ன நம்மளை பத்தி யாரா என்ன இருந்த அதனாலதான் நிறைய பேருக்கு பயம் இந்த பொறாம குணம் நிறைய பேருக்கு இருந்ததுனால தான் திருஷ்டி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது அதையும் சொல்லி ஆகணும் இல்லையா இந்த திருஷ்டி பொம்மை எல்லாம் வந்து வெங்கச்சங்கலை கட்டுறான் கருப்பு இதை கட்டி அதை கட்டி இதை கட்டி எல்லாம் பார்க்க எல்லாம் பொம்மையெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு நான் சொன்னேன் என்னது இன்னும் அதுக்கு என்ன படண இந்த கண் என்ன கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படப்படாத எவ்வளோ பலம் பயப்படுறோம் பாருங்க நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு என்ன நிறைய பேர் ஊர் முழுக்க இந்த அழுக்கார் குணம் அதிகமாக இருப்பதால் தான் திருஷ்டி பொம்மை தொங்க விடப்படுகிறது திருஷ்டி பொம்மை அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நிறைய பேருக்கு உள்ளத்துக்குள்ள இந்த அழுக்கார் பிறருடைய வளர்ச்சி புகழ் பெருமை எதை பார்த்தால் சில பேர் வந்து நம்மளே சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் நீங்க அழுக்கார பத்தி இவ்வளவு சொல்லக்கூடாது உனக்கேயா அதுல அழுக்க பொறாமையை பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்லக்கூடாது சுவாமி அதே உனக்கு பொறுக்க மாட்டேங்கிறது பொறாமைன்னா என்ன பொறுக்காத தன்மைக்குத்தான் பொறாமைன்னு பேர் பொறுக்காத தன்மை பிறருடைய அறிவு வளர்ச்சி புகழ் இவைகளை பார்த்து பொறுக்காத தன்மை நம்ம நாட்டில் தான் நடந்துட்டுருக்கு ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதினா இவர் எனக்கு அவருக்கு பேர் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன வேணால் முயற்சி பண்ணுவேன் வந்துடக்கூடாது அரசியல்களுக்குள்ள அரசியல்வாதிகளுக்குள்ள பொறாமை ஆன்மீகவாதிகளுக்குள்ள பொறாமை மதங்களுக்குள்ள பொறாமை கடவுள்கிட்டே பொறாமை இருந்ததா புராணத்தில் கற்பனை வழிடுவாங்க ஆக இந்த அழுக்காறு தான் முதல்ல சொல்கிறார் திருவள்ளுவர் அதை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை நிறைய பேருக்கு அது திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் அது எப்போ போகும் தெரியுமா உண்மையிலேயே அத்வைத பிரம்ம ஜானம் வராத வரை பொறாமை குணம் அகலாது என்பது அடியேனுடைய கணிப்பு எல்லாம் பிரம்மங்கிற ஞானம் யாருக்கு நன்றாக வருகிறதோ அவனுக்குத்தான் அணு அளவும் பொறாம இருக்க முடியாது ஏன்னா இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற சிறப்பு யாருது என்னது கிருஷ்ணர் கீதையில சொல்றார் எத் எத் விபூதி மத்சத்தம் ஸ்ரீமத் ஊர்ஜித மேபவா தத்த தேவாபக்சம் மமதே தோம்சம்பவம் யார்கிட்டையாவது ஏதாவது சிறப்பு இருந்தால் அது கடவுளுடையதுப்பா அது அவனுடையது என்கிட்ட ஏதாவது சிறப்பு இருக்குன்னா அது என்னுடைய கிடையாது கடவுளுடையது அப்படி இருக்கிற போது அதுக்கு நான் எங்கே உரிமை கொண்டாட முடியும் அது அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யாரை பார்த்து நமக்கு பொறாமை வராது பொறாமை குணம் நன்கு நீங்க வேண்டுமானால் எல்லாம் இறைமயம் இறைவனுக்கு கண்ணியமாக ஒன்றுமே இல்லை நல்லவங்கள்லாம் யாருன்னா நான் யார்கிட்ட என்னெல்லாம் சிறப்பு இருக்கோ அது நான் தான் அந்த உடம்புல அப்படி இருக்கேன் இந்த உடம்புல இப்படி இருக்கேன் யாருகிட்டேலாம் எந்த புகழ் பெருமை எல்லாம் இருக்கோ அது யாரு என் தம்பி யாரு நான் தான் அண்ணன் யாரு நான் தான் எல்லாம் நான் தான் உற்றார் வந்து உண்மையிலே எனக்கு அந்நியமாக கிடையாது நானே தான் அவர்கள் அவர்கள் நான் நினைக்கிற போது துவைத்தம் இருந்தா தானே இந்த பொறாமை குணம் வர்றதுக்கு வாய்ப்பு ஆகவே இதை நினைக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணித்தான் ஆகும் லேசில் போகாது யாராவது இப்போ ஒரு சாமியார் இன்னொரு சாமியார் நல்லா பேசுறாருன்னு வச்சுங்களேன் புறாங்க அவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் அப்புறம் பார்த்து சொல்றேன் இதே தான் தனியாக எப்ப டைம் கிடைக்கும் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னா என்ன அவரை பத்தி என்னையா அது இப்படிதான் நிறைய ஜனங்களுக்கு இது வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி குவாலிட்டி டைம் கொடுத்து புறாமப்படுறான் நேரம் ஒதுக்கி அதுக்குன்னு பொறாமையை வளர்க்குறாங்க அதை பொறாமை தீங்கிறார் வள்ளுவர் ஒரு அழுக்காரியனும் ஒரு பாவி அப்படி சொல்லி தீயுளி செற்று விடும் சொன்னதுனால நரகத்தில் கொண்டே உள்ள அழுத்திரும்ங்கிறார் திருவள்ளுவர் இவனுக்கும் கெடுதல் சமுதாயத்துக்கும் கெடுதல் பொறாமை குணத்தினால்தான் எல்லாமே கெட்டது எல்லாமே கெட்டு போனது எல்லாம் நல்லா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே யாருக்கும் கெடுதல் கிடையாது ஆகவே அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இந்த நாலு இருக்கக்கூடாதுங்கிறார் அப்போ அறத்தை பற்றி நாம் கடவுள் அருளால நன்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கருதுகிறேன் இந்த கருத்துக்கள் நம் வாழ்க்கைக்கு நல்ல பயனை தருபவைகள் மேலும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு அமைதி சற்று அமைதி காக்கவும் அமரவும் அந்த ஸ்லோகங்கள் பாடம் சொன்ன பிறகு செல்லலாம் மேலும் நன்கு இந்த கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் குருவர்களையும் திருவர்களையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம்